அன்பார்ந்த நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடே நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான தெனாலிராமன் கதை ராஜா கிருஷ்ணதேவராயரை சந்திச்சத தெனாலிராமனால வந்து நம்பவே முடியலையா நிஜமாலுமே ராஜாவ நம்ம பார்த்துட்டோமா ராஜா நம்மள வந்து நாளைக்கு வந்து அரண்மனையில வந்து பார்க்க சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அது ஏன்னு நினைச்சுக்கிட்டு தெனாலிராமன் தூங்கவே இல்லையா அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல உடையை உடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய பொருட்களையெல்லாம் எடுத்து ஒரு பையில் போட்டு எடுத்துக்கிட்டு தெனாலிராமன் நேரு அரண்மனைக்கு போயிட்டானான் அரண்மனைக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய காவலாளி வந்து தெனாலிராமனை உள்ள விடலையாம் ராஜாவுடைய வர சொன்னார் எப்படி நம்புறது எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி அந்த காவலாளி சொல்லிட்டானா தெனாலிராமனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா ஆனால் உண்மையிலே அந்த காவலாளி வந்து முத வந்து வித்த நடந்தப்போ தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயரை சந்தித்ததை அந்த காவலாளிக்கு தெரியும் ஆனால் தெனாலிராமன் வந்து ஒரு அப்பாவி அவங்ககிட்ட இருந்து எதாவது வாங்கலாம் ராஜா எப்படியும் பரிசு பொருள் கொடுப்பாரு அதில் எப்படியாவது பாதியை வாங்கிடுவோன்னு சொல்லி அந்த காவலாளி வந்து ஒரு திட்டம் போட்டு இது மாதிரி செஞ்சிட்டான் அப்போ வந்து சரி தாத்தாச்சாரியார் தான் நேற்று இருந்தார் அவர் வர்ற வரைக்கும் காத்திருப்போம் அவர் வந்த பிறகு அவர்கிட்ட சொல்லி அவர் மூலமாக போயிடுவார் சொல்லி அங்கேயே உட்காந்துக்கி இருந்தாங்க தெனாளி ரன் அப்போ வந்து அந்த காவல் க காவலாளி கூப்பிட்டு சரிங்க வாப்பா நான் உன் உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கிறேன் ஆனால் எனக்கு என்ன தருவே அப்படின்னு சொல்லி கேட்டான் கேட்ட உடறேன் எனக்கு கிடைக்கக்கூடிய பரிசில் நான் உனக்கு பாதி தரேன் அப்படி சொல்லி சொன்ன அந்த காவலாளி ரொம்ப சந்தோஷமாக சரி சரி சிரிப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க தெனாலி ரமன் உள்ளே போனோடனே மறுபடியும் உள்ளே ஒரு காவலாளி இருந்திருக்கான் அந்த காவலக்காரன் என்ன பண்ணியிருக்கான் நான் உனையை உள்ளே விட முடியாது நீ உள்ளே போகணுன்னா எனக்கு என்ன தருவே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தெனாலி ராமன் வந்து இப்போ என் கையில் எதுவுமே கிடையாது ஆனால் ராஜா என்னை வர சொல்லியிருக்காரு நான் ராஜாவை பார்க்க தான் போகிறேன் ராஜா எனக்கு எதாவது பரிசு தருவார் தந்தார்னா அந்த பரிசில் உனக்கு நான் பாதி தந்துடுறேன் அப்படின் சொல்லி சொன்ன உடனே அந்த காவலாளிக்கும் கொஞ்சம் ஒரு பரிசு கிடைக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷத்தில் சரி ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனும் உள்ளே அனுமதிச்சிட்டான் நேராக தெனாலி ராமன் உள்ளே போயிட்டான் உள்ளே போனோடனே வாங்க வாங்க அரண்மனைக்கு வந்து அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களாம் வாங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு காத்துருங்க ராஜா வருவாருன்னு சொல்லி எல்லாரையும் சாப்பிட சொன்னாங்களாம் தெனாலிராமன் அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டதே இல்லையா அவ்வளோ அருமையான சாப்பாடு போட்டாங்களாம் சாப்பிட்டு தெனாலிராமன் ராஜாவை பார்க்குறக்கா காத்திருந்துருக்கான் ராஜா வந்த உடனே முக்கியமான வேலைகள்லாம் முடிஞ்ச பிறகு தெனாலிராமன் வந்து ஐயாவை நேற்று என்னை வந்து பார்க்க சொல்லியிருந்தீங்க என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒன்று ஏய் தென்னாலியிலேருந்து வந்த ராமன் தானே நீ உன்னை பிடிப்பா மறக்க முடியும் வா வா இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி பேசிகிட்டு இருந்தாராம் பேசிகிட்டு இருந்து உன் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொன்னதில்ல ஓகே உனக்கு நான் வந்து சில பரிசுகள் தர்றதா நேற்றைய முடிவு பண்ணியிருந்தேன் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்டாராம் கேட்டவுடனே தென்னாலி ராமன் சொன்னாங்கண்ணா எனக்கு வந்து நூறு சவுக்கடி வேணும் அப்படின்னு கேட்டாங்க நூறு சவுக்கடியா என்ன கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ராஜா வந்து கொ கொஞ்சம் அப்படியே கோவப்பட்டாராம் இன்னே தெனாலிராமன் சொன்னானா இல்லைங்கய்யா நிஜமாக தான் சொல்கிறேன் எனக்கு நூறு சவுக்கடி வேணும் அப்படின்னே கிருஷ்ணதேவராயர் மறுபடியும் என்ன பண்ணிட்டாரான் என்னடா ரொம்ப ஓவராக இருக்கே உன்னை நான் வந்து பக்கத்தில் அனுமதிச்சதுக்கு இதுதான் வந்து நீ எனக்கு தர்ற மரியாதையா மறுபடியும் அதையே சொல்கிற அப்படின்னு சொன்ன உடனே தெனாலிராமன் சொன்னானா இல்லைங்கய்யா வரும்போது ஒரு காவலாளி இருந்தார் அதுக்கும் வெளியில் இன்னொரு காவலாளி இருந்தார் ரெண்டு பேரும் வந்து எனக்கு கிடைக்கூடிய பரிசில் பாதி பாதி கேட்டிருக்காங்க அதனால தான் நூறு சவுக்கடி கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் கிருஷ்ணதேவராயர் வந்து சிரிச்சிட்டாராம் சிரிச்சுட்டு ஓஹோ உனக்கு கிடைக்கக்கூடிய பரிசில் ரெண்டு பேரும் பங்கு கேட்டிருக்காங்களா ரெண்டு பேரும் இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த காவக்காரங்க ரெண்டு பேரையும் வர சொன்னாராம் வர சொல்லி இந்த மாதிரி தெனாலிராமனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசில் பாதி தந்தாதான் உள்ளே விடுவேன்னு சொல்லி சொன்னிங்களா அப்போ வந்து எதிரிங்க வந்தால் கூட நீங்கள் வந்து பாதி பரிசு பொருள் கொடுத்தா நீங்கள் உள்ளே விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து திட்டி இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரான் அனுப்பிச்சிட்டு தெனாலிராமனை ரொம்ப சாமர்த்தியமாக பேசி நீ வந்து உன்னைய கஷ்டப்படுத்தினவங்களை நீ காட்டி கொடுத்துட்ட உன்னுடைய சாமர்த்தியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் வந்து